மனத்தோடு வாய்மை மொழியின் தனத்தோடு தானம் செய்வாரின் தலை திருவள்ளுவர் இவங்கெல்லாம் இன்னைக்கு ஐயன் நம்ம பெரியவர்கள் ரொம்ப நாள பெரியவரை பெரியவர் மதித்தாங்க நாள் கருத்தாலும் மதித்தார் அதனால மனத்தோடு வாய்மை அப்படின்னா நாம் பேசுற பேச்சு அது உள்ளார்ந்த மனத்தோடு பொருந்தியதா இருக்கணும் மனசுல ஒண்ணு வாக்கில ஒன்னு செயல ஒண்ணு இருந்ததுன்னா அது வந்து அது அந்த மனத்தனோடு பொருந்தி செய்கிற எல்லாம் தனத்தோடு தானம் செய்வாரின் தலை அந்த குரல் இங்க போற போகல அப்படியே எடுத்து விட்டு கேட்கல அதுவாவுக்கரச என்ன செய்தாராம் மனத்துடன் மனத்தோடு வாய்மையுடன் மெய்யுத்த திருப்பணி என்ன அது ஒன்று வாய்வடியாக வருகிறது இந்த பாசுரங்கள் இனி தன்னுடைய திருக்கரங்கள் வழியாக செய்வது உழவாரம் இந்த இரண்டு எப்படி செய்தார என்னமோ சரி ரெண்டு பாடும் என்னமோ சரி ஒரு பத்தடம் கொத்தி வைப்போம் அப்படிங்கிறானு மனத்தோடு வாய்வு மனம் பொருந்த செயல் திருந்து இன்னைக்கு அருமையா ஒரு பதிகம் பாட முடிஞ்சதே பெருமாண்டத்தில் என்னமோ நீ தந்த கருணைப்பான் இன்னைக்கு நான் ஒரு பத்தடம் அப்படியே கொத்த முடிஞ்சதே நீ தந்த கருணைப்பான் என்று அதை மனத்தோடு பொருந்து செய்தான் திருக்குறள் அருமையான குரல் அல்லவா மனத்தோடு வாய்மை செய்வாரின் மையத்துறை வாயீசர் மனத்துடன் மனத்தோடு வாய்மையுடன் மெய்யுட்ட திருப்பணி செய்பவராய் விரவும் சில தின்னும் விளங்கிடவே இதுவரைக்கும் இடைக்காலத்துல சிவசின்னம் கழுத்துல உடுத்துறாக்கம்லாம் இல்ல இப்ப ஆளுமையா கழுத்துல உடுத்துறாங்க அப்பா அம்மா எல்லாம் இருந்தது நடுப்புறமா தானே மாறிச்சு மீண்டும் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ எல்லாம் போட்டு ஆருமையா கழுத்துல உடுத்துராக்கம் என்ன திருநீர் என்ன கையில் உழவாரப்பட என்ன இவையெல்லாம் எய்துற்ற தியானம் அராவுணரும் ஈரி எழும் கையில் திகழும் உழவாரமுடன் கை கொண்டு கலந்து கசிந்தனரி அதனால அந்த முக கொண்டு நல்ல அருமையாக பெருமானை வாய்ப்பு வந்த பொழுதெல்லாம் போற்றி வழங்குதல் தன்னுடைய கையினாலே உழவார பணி செய்யல் மனத்தினாலே எப்போவுமே நினைந்து கொண்டிருப்பது அப்போ இங்க பாருங்க மனத்தினாலே நினைந்து கொண்டே இருப்பது மொழியினாலே பதியம் பாடுவது மெய்யினாலே உழவாரம் செய்வது அப்ப மனம் மொழி மெய் மூன்று இந்த மூன்று ஒப்ப இருந்தாதான் சரி இந்த மூன்று ஒப்ப அருமையாக செய்தாலும் நீங்க சரியன்ட்டீங்க பையன் கேப்பா மொழியில பேசறது திருப்பாசுரத்தினால தெரியுது மொழியில பாடு பாட்டு பாடுற கையில உழவார பண்ணி செய்யறது என்ன அது நம்ம பாக்கறேன் புண்ணியவாங்க கை வச்ச என்ன அடிமையா இருக்கு மனத்திலே வந்து அந்த மாதிரி கொண்டிருந்தார் சொன்னது எப்படி சார் கருது காப்பாண்ட மொழியினால செய்யறது பாசுரமா வழிபட்டாச்சு கையினால செய்யறது கண்ணால பாக்குறோம் ஓஹோ இந்த இடத்துல மனத்தினால கேட்கணும் யோகியதையா படிக்க வந்த பையன் கேப்பான் யோகியதையா கேட்லாக் காந்தர்கள் நாமும் சொல்லணும் யோகிதேன்னு பேர் எப்படி சார் தெரிய செயலும் கண்ணால பார்க்க முடியுது ஆனா மனம் பணத்தை பார்க்க முடியல ஆனா சொல்ற சேர்க்கல நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினை யாது ஒரு அந்த தேவாலம் அவரே பழகு பெருமானி என்னுடைய தமக்கையாருடன் உங்க வந்த உடனே நெஞ்சம் உமக்கே நினைவது ஒருபோது இருந்தது அதான் மனத்தொடு மொழி மெய் கேக்கிறார் கூறினா ஆதலால் இப்படி மூவையானும் அந்த அருமையான பணி செய்து வந்தாலாம் அவரே பழகு பெருமானி என்னுடைய தமக்கையாருடன் உங்க வந்த நெஞ்சம் உமக்கே ஆகும் நினையாது ஒருபோது விரும்பவில்லை அதான் மனத்தோடு மொழி மெய் சேர்க்கிறார் கூறினா ஆதலால் இப்படி மூகையானும் அந்த அருமையான பணி செய்து வந்தாராம் எனவே பாருங்க மெய் மெய்ப்பணி செய்தவிருப்பதனால் விண் நோர்தனி நாயகனார் கடலில் தம் மீ பரம் பெரும் அத்தன்மை பதிமேவிய தாவதியார் பொய்மை அச்சம் அப்பிணிவிட்டவர் முன் போதும் பிணிவிட்ட அருளி பொருடா எம்மை பணிகொள் கருணைத்திரம் இங்கு யார் பெற்றனர் என இறங்கினரே ரொம்ப அருமை பார்த்தீங்களா தலகவதி யாரை பற்றிய பேச்சு இங்க ஒரே ஒரு நோய்தான் இதுக்கப்புறம் வரவே இல்லை என்ன செய்திருக்காராம் இவருடைய உள்ளம் இப்ப என்ன நேரம் திருக்கோயிலுக்கு வந்து அழைத்து கொண்டு வந்து அமைப்பதை பணி செய்வீர் என்று நிற்கிறார் இவர் இதெல்லாம் நாமக்கரு பேர் வந்தது ரொம்ப அப்படி இருக்கும்போது திலகவதி என்னானா என்று கேட்ப இந்த ஒரு பாட்டு தான் வேற ஒண்ணும் அதிகமாகவே தளபதியுமே வரைய வரது பேச்சு இருக்கு என்னது மெய்மை பணி செய்த விருப்பதனால் கடலில் தம் இச்சை நிரம்ப வரம்பெரும தன்னை பதிமேவிய தாபதியார் அவங்க தமக்க யார் பொய்மை சமைய பிணிவிட்டவர் முன் போதும் பிணிவிட்டு அருளி பொருளார் எம்மை பணிகொள் கருணை திறன் யார் பெற்றோ இறங்க பெருமானி இப்படி மீண்டும் இந்த தம்பியர் இந்த நெறிக்கு கொண்டு வந்ததுனால இதெல்லாம் யாருப்பா சீவா நீ தான் சீவா என்று அப்படியே அவருடைய அந்த எண்ணத்தினால் நன்றி உணர்வோடு ஆளுதார் அப்படியே தான் இதுதான் யாரே திலகவதி இன்னதன்மையில் இவர் சிவநெறியினையா இப்படி இருந்து சிவநெறி பெற்றார் அவ்வளவு சிவநெறி பெற்றார் இனிமே இல்லை சொன்னாராம் சுதந்திரம் வாங்கணும் பிறகு காங்கிரச தலகலம் பிடிக்கும் நினைச்சார்லகவதியார் தான் தோன்றிய என்னுடைய பயன் முடிஞ்சு போயிருக்க என்ன ஏற்கனவே திருமணம் ஆயிருந்த கணவனுக்கு தற்காத்து தற்கொண்டான் பேணி தை சார்ந்த சொற்காத்து சொல்றது அந்த மாதிரி வாய்ப்பு இந்த தம்பியாருக்காக உழை வச்சிருந்த அந்த உணவை தரும் அந்த உணவும் தம்பி வரிந்து வரைந்து பெருமாள் நடித்தார் நல்ல வேலை தம்பி வந்து அருமையாக பதியம் பாடி இந்த மீண்ட சிவநெறி தழுவி நாவுக்கரசருக்கு வேலை நீருக்கு என்ன வேலை எனவே சிவநெறி எழுதினோம் அடுத்தீங்களா அதனால கடமை அது முடிஞ்சது சொன்னா அது கூட சொல்றது நகரசும் பேசவில்லை காங்கிரஸ் வாங்கி கொடுக்கமே காங்கிரஸ் தான் இது வெறும் தீர்த்தல் கொடுக்க மண்ணு பேரருள் பெற்றிட வண்ணம் பண்ணு தொன்மையில் பாடலி புத்திர நகரில் உண்மை ஏ புலி அமனர்தாம் கேட்டது பொறாராய் இங்க பார்த்தா அது பாட்டுக்கு என்ன அருமையா திருவதி தம்பியார் அரும ஒவ்வொரு நாளும் செல்வதும் கோவிலுக்கு செல்வதும் எல்லா அன்றாலும் கூட செல்வதும் நல்ல அருமையாக பதியம் பாடுவதும் கை உடவார பணி செய்வதும் இப்படியாக அமக்கள் மட்டும் இது அங்க தெரிஞ்சு போச்சு எங்க அப்ப தினமில்ல தினத்தான் இல்ல இருந்தாலும் யாராவது ரெண்டு பேரும் இங்கே இருந்து போடாம பாருங்க ஒவ்வொருத்தர் கேக்குறேன் என்ன என்ன நம்ம ஊர்ல என்ன விஷயம் நாலு நாள் அமக்கலமா இருக்குதுங்க பாலிட்டிபுரத்தனம் அங்க சூழல் பாட்டு பாட பெருமானி நாவல் கருத்து கொடுக்க அக்கால் இந்த பீமா அண்ணா அருமையா இருக்காங்க அப்படின்னு ஆங்க தமிழர்களுக்கு அது பொறாராய் பொறுக்கல என்ன செய்தாரலாம் தருமசேனருக்கு வந்தால் தடுப்பரும் சூறை ஒருவராலும் இங்கு ஒழிந்திராமையில் அவர் உயப்போன பெருகு தைவராய்பெயர்த்தம் யோடித்து உய்ந்தார் மருவு தம்பெரும் சமயம் விழுந்தது என பார்த்தாங்க நம்ம சமயத்தில் அவருக்கு ஒரு வைத்தொரு வரும்போது அதை நீக்கத்துக்கு யோகிதில்லை எப்ப நீக்கல ஆனா இப்போ அங்கு நீங்க பெற்றது இதிலிருந்து என்ன தெரியுது சமயத்தினுடைய மென்மை வன்மை தெரியுது அதனால இனிமே அந்த ஆள் அங்க இருந்தார்னா நம்முடைய சமயத்துக்கு மதிப்பிடாது மதிப்பிடாது என்று அங்க என்ன செய்தாரலாம் மலையும் பல் சமயங்களும் வென்று மற்றவரால் நிலையும் பெற்ற என் நெறி அழிந்து என்றும் பொய்மையும் இளம் என்று கொடுமையே புரிவார் தலையும் பீலியும் தாழ வந்து ஒரு சிறை தார்ந்தார் அங்க இருக்கிறவங்க அப்படியே அங்க அவங்க பேச பேசுறது என்ன ஒரே எல்லா சம செல்ல சேர்ந்து ஒரு குழு எங்கே பாடடி பத்திரத்தில் அப்படி தேர என்ன முடிவு என்ன இவ்வகை பல அமலர்களுக்கு மெய்வகை திறமறிஞரில் வேந்தனும் வெகுண்டு சைவனாயி நம் விருத்தியும் தவிர்க்கும் மத்தினி நாம் என்ன அவசர கூட்டம் இது என்னன்னா இந்த மாதிரி போயிட்ட இது வந்து பல்லவ மன்னனுக்கு தெரிஞ்சதுன்னா என்னப்பா அவங்க சமயம் ஏன்னா அவன் வந்து பஞ்சத்துக்கு பரம்பரையான பரம்பரையா இல்ல சைவம் சைவம் பஞ்சத்துக்கு தான் இப்ப சொன்னேன் சமயத்துல நெரி பின்பற்றினாலும் என்னப்பா அவங்க சமயம் நீங்களும் ஒரு வயிற்று வெளியே நீக்க முடியல முடிக்காது அப்படின்னு சொல்லுவான் அதுக்கு முன்னாடி என்ன செய்யறது அதான் நானும் யோசிச்சு அதான் நான் யோசிச்சுருவேன் கதவை சாத்து என்ன எல்லாம் சாக்கு ஒருத்தருவ தெரியக்கூடாது சாக்கு உட்கார்ந்து அறுது ஒரு முடிவு என்ன முடிவு தருமசேனரும் தான் பொய் வகுத்ததோர் சூலை தீர்ந்திரதனப்போ இங்கு எவ்வமாக அங்கெய்தி நம் சமய தெய்வ நிந்தையும் செய்தனர் ஜனச்சொல தெளிந்தார் சரி கூட்டம் ஒரு முடிவு எடுத்து என்னன்னா இப்படியெல்லாம் நம்ம நோய் நீங்கி அதனால் அங்கு திருநாவுக்கரசன் பட்டம் கொடுத்தாங்கன்னா சொன்னாருங்க வேணும்ன்னே அட்டா கூட போய் சேர்றதுக்காக இந்த சூளை நோயின் சொன்ன சூளை நோயே இல்ல போடும் வயிற்று வயித்தொழிதான் நாமல்லாம் மயிர்பிளி பட்டால போடாதா இல்ல பொய் புடி போடு நாங்க நீங்களேன்னு சொல்லிவிட்டு சூளைங்கறதே பொய்யா போடு ஒரே போடும் அடிப்படை இது மாதிரி சொல்லிவிட்டு அக்கா கூட சேர்ந்த அக்கா கூட சேர்ந்துட்டு சேர்ந்தது மட்டுமல்ல இனிமே அங்க போய் நம்ம சமயத்துக்கு தீங்கள்லாம் செய்வார் என்று அரசு கிட்ட சொன்னோம்னா அப்ப நடிச்சிருக்க நடிச்சிருக்க சொல்லு ஆமா சாங்க ஏன்னா எங்க மய்பிளி பட்டா இந்த நோய் இல்ல எல்லா நோயும் போடும் தான் போய் சொல்லுவோம்னு ஒரு முடிவு சரி எல்லாம் பிரச்சனை எல்லாம் திறந்து கிடந்த வந்து நேரம் அரண்மனைக்கு போய் சொன்ன வண்ணமே செய்ிந்தது உள்தியோர் முன்ன முறைபடுவோம் என முயன்றே இன்ன தன்மையில் இருட்குழாம் செல்வது போல மன்னன் பல்லவன் நகரில் வந்தடைந்தார் எல்லார்க்கு வந்தார்கள் உடை ஒளிந்தொரு பேச்சிலையின்றி நின்று உண்போர் கடை வாயில் காவலருக்கு நாங்கள் அடைய வந்தமை அரசனுக்கு அறிவியும் என்ன அதன் அந்த வாயில் காவல்து சொல்லிட்டு தான் போகணும் அப்படி போகும்போது சமண குருமார வந்தன ஒரே கூட்டமா வந்து சமணம் சார்ந்ததுனால சமணகுருவா வந்த அடைய வந்தனம் அடையனா எல்லாம் சேர்ந்து வந்திருக்காங்க சமண குருவாரெல்லாம் சேர்ந்து ஒரே கூட்டமா வந்துருக்காங்க உள்ளே போனார்கள் போனால் தடை உடையா உடையராய தர்மசேனி உத்தாராய் தடையானுக்கு ஆளாயின் சமயம் ஒழித்தாரன் தான் பாருங்க இந்த மாதிரி ஒரு ஆள் இங்க இருந்து தர்மசேன எவ்வளவு அருமையா பட்டம் கொடுத்தீங்க இங்க நம்ம அரசுல எவ்வளவு அரச தூக்கணும் அரச தூக்கணும் அவரை இறக்கணும் அதெல்லாம் தெரியாது நம்ம மாதிரி அரசு அவரையாவது காப்பாற்றிருமா முகவரி முகவரி இல்லாதவன விளங்காது தமிழருக்கு அட்ரஸ் இல்லாததான் சொன்ன முகவரி இல்லாத வந்தவருக்கு நாம இவ்வளவு எல்லாம் செஞ்சோம் ஒன்னும் நன்றியே இல்லையே என்ன என்ன என்னப்பா அப்படின்னு இந்த மாதிரி ஸ்கூல எங்கிறத பொய்ய சொல்லி எங்களால் அதை தீர்ந்து தீர சொல்லி அக்காவோட சேர்ந்து அங்கே பெரிய சைவ சமயத்தை திருநீரெல்லாம் இட்டுக்கிட்டாராம் அடா அடா கண்டு அங்க கேட்டு முட்டும் இதெல்லாம் சொல்லணும் இப்படி சொன்னாராம் சொன்ன உடனே அவனுக்கு என்னன்னு இதனுக்கு என் செய்வது என்னப்பா பண்ணலாம் கேட்டான் தலை நெறியாகிய சமயம் தன்னை அடித்த உன்னுடைய நிலை நின்ற தொல்வரம்பின் நெறியடித்த பொறியிலே உங்க சமயத்தை அடிக்கலாமா இவனும் சேர்ந்தான் சமயம் தான் தான் சமயம் சொல்லக்கூடாது நம்ம சமயம் சொல்லக்கூடாது இந்த மாதிரி உங்க சமயத்தை எப்படி அழிச்சா அது தகுங்களா தகுங்களா அந்த சமயத்தோடு அவன் அதெல்லாம் கவர்ச்சி புரிய சொல்ற உங்க சமயத்தில் இருந்தவன் மாறுறேன் என்ன பார்த்தீங்களா என்று சொன்ன உடனே சரிப்பா என்ன செய்யறது என்று சொன்ன உடனே என்ன என்ன செய்யலான்னு கேட்ட உடனே நிலை நின்ற தொல் வரம்பில் நெறியிடித்த பொறியிடியை அலை பொறிவாய் என பரவி வாயால் அஞ்சாது உடைத்தாரும் அப்ப என்ன அது இங்க வந்து கட்டி வச்சு ஆமாமா செய்ய வேண்டியதான் அப்படின் இவனு என்ன பண்றான்னு கேட்டா சரி அவர் சொன்ன சூலை உண்மையா பொய்மையா உனக்கு நன்றாக தெரியுமா என்ன இந்த தீட்ட ஒன்னு கேட்கணும் இப்ப எப்படி இந்த சமயத்துல வந்து அந்த மாதிரி செஞ்சாங்கள இப்ப கட்சி சார்ந்து அப்படி இருக்கு ஆமா நீங்களே ஒரு ஆலோசனை கட்சி சார் கட்சி சார் அதனால வந்து தான் சமயம் ஜால தீது பிடிச்சால தான் கட்சியில் இருந்துட்டா தெரியவண்ணான உடனே அந்த பல்லவன் கொலை பொரியா நிலை கொண்டு பொய் ஒடுக்கும் அவன் கொண்ட இப்படி சொன்னவுடனே அருள் கொண்ட உணர்வின்றி நெறி கோடி அறிவென்று அருள் கொண்ட மன்னவனும் மந்திரிகள் தமை நோக்கி தெருள் கொண்டோர் இவர் சொன்ன தீயோனை பொருள் கொண்டு விடாது என்பால் கொடுவாரும் எனப் இந்த மாதிரி சொன்ன உடனே ஒன்னு ரெண்டு பேர் எவலாம் அதனால அவன் அப்படியே நேரம் தண்ணி விடாது என்பால் கொடுவாரும் லஞ்சம் அன்னைக்கே வந்தியும் தெரியும் ஆமா அதெல்லாம் ரெண்டாயிரம் இன்னைக்கு இருக்கிறது ரெண்டு லட்சம் ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கிக்கிட்டு அந்த ரெண்டாயிரம் கிடைக்கிறதே கஷ்டம் இப்போ ரெண்டாயிரம் வாங்கிட்டே இல்ல சொல்ல பொருள் கொண்டு விடாது என்பால் பொதுவாரும் பெரிய புராணத்தில் இந்த குறிப்பு இருக்குது உடனே பெரிய புராணத்திலேயே இந்த குறிப்பு இருக்க கூடாது மட்டும் வந்துட்டு அதனால சொன்ன அது மேலே இது மாண்புமிகு அமைச்சர் பாண்டதுனால இது சொன்னார் புலவனா பாண்டான முடியாது செய்ய நடைமுறைய போக்குவரத்து அரச என்ன பண்ணுவாங்கன்னு அதனால பொருள் வாங்கிட்டு அவர் இல்ல இல்ல சொல்லப்படாது பொருள் கொண்டு விடாது என்பால் கொடுவார் என்று சொன்னார் சேரமாரி சொல்லி சொல்லுவான்னு சொல்லுவான்னு இல்ல பொருள் கொண்டு என்ன பொருள் அவர் வந்து வயசானவர் பாவங்க அப்படிதான் இருந்திருக்க மாட்டாருங்க பாரம்பாருங்க என்று அவர் இருக்கிற அந்த பேச்சும் அவர் நடைமுறையும் ஆகிய பொருள் கொண்டு விடாது என்பால் அவர் சொல்ற சொல்ல நான் என்னப்பா என்னால நடக்க முடியல வர முடியலப்பா நான் வயிற்று வரையில் எங்க வந்தப்பா போய் சொல்லுங்க ஏதேனும் தன்னை பற்றி சொல்லுகின்ற பொருள் கொண்டு விடாது என்பார் நல்லது அப்படிதான் சொல்லணும் அதுதான் நல்லது இல்லன்னா இவன் இங்கே அந்த காலத்திலேயே இருந்தது பொருள் கொண்டு விடாது என்பால் கொடுவாரும் அமைச்சருடன் தேனை வேறரும் சூழ்ந்து புரிவேணி வெறியனார் அழியவரை அழைத்து அமை விடுத்தான் போதும் நேரம் தெரியும் அரசர் அழைச்சிட்டு அப்பதான் அரசர் அழைச்சிட்டு வர சொன்ன உடனே இதுவரைக்கும் நம்ம அரசு சொல்லலாம் இப்ப இந்த அரசு கேட்கணும் அப்பதான் பாண்டான் நாம் யார்க்கும் குடியல்லோம் இந்த குடியல்லோம்னா எனக்கு அவர் அரசரல்ல நடத்தும் அவன் அரசன் நான் குடிமகன் அந்த இவனுக்கு மட்டுமல்ல இந்த பல்லவனுக்கு மட்டுமல்ல உலகத்தில் எந்த அரசன் வந்தாலும் நாம் யாருக்கும் குடியல்லோம் இனி நமக்கு ஒரு அரசன் இருக்கிறான் என்றால் எங்கள் இறைவன் குருவன் தான் வழியில் உள்ள பொருள் பல்லவ மன்னனுக்கு மட்டுமல்ல யாருக்கும் அது இருபதாம் நூற்றாண்டு நினைச்சுக்க முன்ஜாமியும் பெண் ஜாமியெல்லாம் வாங்க முடியாது தீர்த்துடுவான் நமனை அஞ்சோ எமனையும் நான் பயப்படுறது நரசத்தில் ஈடற்படும் ஏன் தெரியுமா நடலை இல்லோம் எங்களுடைய மனதிலேயோ எங்க பேச்சிலேயோ எங்க செயலையோ எந்த பொய்மையும் இல்லை வாய்மையே வெல்லும் அதனால் நடலை இல்லோம் ஏமாப்போம் பெருமிதத்தோடு இருப்போம் பிணி அறிவோம் ஒரு பயம் ஒண்ணு செஞ்சோய் வராது பணிவோம் அல்லோம் இனி இந்த அரசனுக்கு இருந்தது எந்த வணக்கம் அதெல்லாம் வணக்கம் சொன்ன பெருமானுக்கு தான் சொன்ன என்று ரொம்ப வாய்மையான பாட்டு ஏன் உடனே காரம் சொன்ன என்ன நேற்று வரைக்கும் அங்கிருந்த போது அரசியல் வாழ்க என் கொற்றம் வாழ்க என்று சொன்னவர் இன்னைக்கு என்ன இப்படி நாம் யாருக்கும் குறியல்ல நினைக்கிறீங்களா அன்னைக்கு இருந்தவன் வேறு இன்னைக்கு இருப்பவன் வேறு தாம் யாருக்கும் குடியல்லா தன்மையான சங்கரம் எங்கள் பெருமான் யாருக்காவது அடிமை உண்டு இல்ல எப்படி பெருமானுக்கு எப்படி அடிமையாது அந்த பெருமானுக்குத்தான் அனைத்து வீரர்களும் அடிமையா இருக்கும் முடியுமே தவிர எங்க பெருமான் யாருக்காக அடிமையா இருப்பான் இல்ல தாம் யாருக்கும் குடியல்லா தன்மையான சங்கரம் அவன் கீழதான் அனைத்தவர்களும் இருந்து அடிமையா இருக்கணும் தவிர அவன் யாருக்கு அடிமை இல்லை அப்படிப்பட்ட பெருமான் எங்களுக்கு தலைவன் ஆதலால் தங்கரம் தங்கவன் குடையோதராதல் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மரத்தே அடியினையே குறியினோமே பெருமான் திருவடியை நான் சார்ந்து நிற்பதனால எனக்கு உங்க தலைவர் அரசப்பா அவங்க பேச்சு வரணும் அவசியம் இல்லப்பா வந்த வழியே செல்லலாம் இப்படி பாடி சொன்ன உடனே என்ன செய்வாங்க ஆண்ட அரசு அருள் செய்ய கேட்டவரும் அடிவன் இங்கி வேண்டி வேண்டி அவர் கொண்டே கதையை விரைவாக முடிக்கிறார் பார்த்தங்க ஐயா எங்களை பத்தி தான் தெரியாதில்ல நாங்கெல்லாம் யாரும் நீங்க தான் அங்கே நாற்பது வருஷம் தெரியும் நாங்கெல்லாம் எப்படிட்டோம் ஏதோ வைத்துப் பழப்பு அரசு கிட்ட இருக்கணும் சொன்னதை செய்யணும் அதனால வந்தோம் நீங்க அடக்கா சங்க இதெல்லாம் இருக்கிறது எங்களுக்கு ஒண்ணு நல்லதுதான் ஐயா வைத்து வேணும் சரியா போச்சா ஐயா சரியாக போச்சு சிவ சிவா சிவா அருகா அருகா சிவசியா ஒருப அருகா தேவா அருகே தேவா அருகா அதனால வைத்து பழப்பு என்ன என்ன அங்க நீங்க வந்தீங்கன்னா நீங்க போனீங்கன்னா வாங்கிட்டு வந்து சந்தேகப்படுவாங்க வைத்து போல புரிஞ்சு இல்ல எங்களுக்காக வேண்டிகாலேயே வேலை வேலை இல்லாம போனும் நடக்கட்டும் நான் வரேன் சார் அப்ப தாமாக வரவில்லை இவர்கள் வேண்டியதுனாலே வேண்டிக் கொண்டு எங்க பழப்பு போடும் சாமி உங்களுக்கு தெரியாதங்களா சாமி அந்த ஆளு உடனே நீ போனீங்களா போகல இங்க இருந்து வரலு சொல்லிட்டீங்க வைத்துப் பிழப்பு போகும் சாமி என்ன சரி அப்பா என்னான்னு உங்களுக்கு வயிறு பிழப்பு கிடைக்க வேணாம் நட இப்படியாக வேண்டியவர் கொண்டே அப்படி போகும்போது என்ன செய்தார் ஈண்டு வரும் தீ எம்பிரான் உல அப்படி ஏதே நமக்கு தீங்கு வருமான பெருமாள் பெருமாண்ட அவனுக்கு எல்லாம் பொறுப்பு இருக்குது பல்லவனுடைய அரண்மனை அரண்மனையில் போய் சொன்ன சொன்னாங்க போய் சொன்னே பல்லவனும் அது கேட்டு பாங்கிருந்த வல்லவனி மற்றவனை செய்வதும் பார்த்தீங்களா கொஞ்சம் கூட புத்தி இல்லாம போனோம் இந்த அரசு என்னன்னு ஒரு சமயம் காரணாலே என்னாச்சு சரி இப்படி கொண்டு இருக்க சரி கூப்பிடப்பா நான் விசாரிக்கிறேன்னு சொல்லல இந்த அமல அமல வந்துட்ட என்ன செய்யறது என்ன புத்தி எப்படி ஒன்று இருந்தது நீ ஏதாவது ஆராய்ச்சிடணும் இல்ல ஒரு குற்ற சொல்றாங்க நீ அரசுங்கிற அமைப்புல இருந்தாலும் கூப்பிட்டு என்னப்பா ஏன் என்ன இங்க என்ன இங்க அரசர் என்ன குறை நாங்க என்ன குறை செஞ்சோம் ஏன் என்ன செய்து நம்ம வைத்தொலி உண்மைதானா இந்தியா நேரம் கேட்கலாம் இல்ல மக்கும் பையன் கேட்கலாம் அதனால அதான் அரச நல்ல அரசு இவங்கள கேட்டா இவன் தான் இதான் ஜாக்கிரம் மற்றவரை நீட் தரையில் இட வேண்டும் கொஞ்சம் பை யாரு நம்மளும் நல்லா அப்படியா சொன்ன அதனாலதான் திருவனந்த சொன்ன செங்கோன்மை கொடும்போன்மை என்று இரண்டு அதிகாரம் பேசுன சில செய்திகளை ரொம்ப வற்புறுத்தணும்னா அவருடைய உத்தி அவருடைய உத்தி உடன்பாட்டில் சொல்லுவார் எதிர்மறிலும் சொல்லுவார் நல்ல அரசனாயிருந்தா இப்படி இப்படிதான் இருக்கு கெட்ட பயனா இருந்தா இப்படி இருப்பான் அந்த அரசு அரசு அது போலதான் கல்வி கல்லா படிச்சா இவ்வளவெல்லாம் நல்லது படிக்கல ஒன்றுக்கும் பயன் இதெல்லாம் உடன்பாடு எதிர்மறை இந்த மாதிரிலாம் அடைஞ்சு ஏன்னா எப்படியாவது இந்த அரச கடைப்பிடிச்சு நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் இருப்பாங்க திருவள்ளுவர் திருவள்ளுவர் தான் நம்ம உடன்பாட்டுல சொன்னதான் செங்கோண்மை கோலோச்சம் மாநில மன்னன் அடிதடி நிற்கும் உலக சொல்லு தடிக்க தமிழுக்கே உரிய சிறப்பு அரசன் என்ன பண்ணணும் இருபத்தி நாலு மணி நேரமும் கீழ் வாடுகின்ற அந்த குடிமக்களுக்கு வருகிற இடையூறு வராமல் அந்த குடிமக்களையே தழுவி அதனால நம்ம அரசுக்கு யாராவது வந்த அடியே நிற்கும் அடியேன் இவன் தழுவுறது குடிகளை தழுவது அந்த குடிகள் இவனை தழுவ ஜலகண்ட ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னா அவருக்கு என்ன செய்யணும்னு கேட்ட விடுறேன் தடல் வெம்மை நீரையின் உள்ளுறுத்தி என்ன நல்ல நீரை சுண்ணாம்பு காலவா சுண்ணாம்பு காலவாய்க்குள்ள போட்டு வெளியே நல்ல ஒரு கதவையும் இருந்து இரும்பு கதவா அதை இறுத்து பூட்டி அதுக்குள்ள போட்டலாம் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டா மக்கு இந்த மக்கள் அதை விட இது மக்கு சரி இன்னும் உடனே செஞ்சாரு செஞ்ச உடனே பார்த்த அந்த நீத்தரை சுவாமி இங்கதான் இங்க இருக்கணும்னா திருவருள் இன்று வரும் துயருளோ மலர் நீத்தை ஏகினான் மானடி சேர்ந்தார் பெய்ய நீத்தார் அதனால திடீர்னு முதுவேரீர் காலத்துக்கு அப்புறம் மழை காலம் வரல கார்காலம் வருது அது ஆவணி புறக்காது அப்படி மேம்பா அப்படியே தடவ கொஞ்சம் லேச மழை பெய்யும் முடியும் அதுக்கப்புறம் தான் ஐபிஎஸ் கார்டு கொட்டும் அடமழை கொட்ட மழை கொட்டிட்டே இருந்த பிரி கொஞ்சம் பனிகாலம் அது எப்படி முன்பணி காலம் சாயந்தரம் அஞ்சு அஞ்சு ராஜ் அது முன்பணி காலம் பின்பணி காலம் முன்னாடி ஒண்ணும் கொடுக்கறது பின்னணி நாலு நாலு ராஜின்னு சொன்னா பெட்ஷீட் எடுத்து போட்டும் அது பின்பணி இந்த பின்பணி காலம் இளவே நேர் காலம் இந்த காலத்தை வதத்து கொடுக்கிறது இந்த எதையும் மென்மையானதாச்சே சிறி சிறிதாக தாயின் கனமும் கொடுத்த நிலப்பகுதியும் அறுவடை எல்லாம் பண்ணலாம் ஐப்பதிகாலத்துக்கு கொட்டினால்தான் நல்லது மழை ஆனா மாரணி மாசம் பதினஞ்சு தேதி இருபது தேதிக்கு நெல்லு விளைஞ்ச பிறகு மழையே பெய்யக்கூடாது வீட்டுக்கார நெல்லு வந்து சேரும் நெல் வந்து சேரணும் எனவே இப்ப இந்த நீர்த்தரையில போட்டது எது போல இருக்கான் இந்த இடைவேறிய காலம் சித்திர வைகாசி கோடைக்கானல கொண்டு விட்டால் எப்படி இருக்க அதனால அந்த இளவேனில் பருவமாக இருக்கலாம் எது நீட்டடிக்குள்ள இருப்பது வீங்கில் பருவம் தை வருல் தை வருல் தெண்டல் காற்ற அடிக்கிறான் அது எப்படி அடிக்கிறது கேட்டா இவன் பாருங்க இந்த முண்டான் தெண்டல் அடிக்கிறது என்னமையாக்கு அவனும் புத்தி அதுக்கு மேலே போக முடியல தெண்டல் அடிக்கப்படாது வீசம் து வேற அடிப்பது வேறே தமிழெல்லாம் ஈசுவதுன்னு வேண்டிய அளவில் அப்படியே